على رسول الله محمد عبد الله الله الله الله محمد عبد وعلى بيته كثيراً كثيراً فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم சலாத் تنزيل الكتاب من الله العزيز العليم புகழுக்கு சொந்தக்காரன் பரிபாலிப்பவன் போஷிப்பவன் ஏகன் நல்லா சுபஹனுத்தாலாவை போற்றுக் கோருகிறார் மனிதன் நேராண சீரான பாதை அடைந்து ஈரோலகிலும் வெற்றி பெற்று அல்லாஹைய பொருத்தமும் தரிசனமும் கிடைத்து உயர்தரமான சோனத்திலே கூடியிருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்குடன் தனது காலங்கள் நேரங்கள் சந்தோஷங்கள் அனைத்தையும் மனித வெற்றிக்காகவே தியாகம் செய்த நமது உருள் வினியாக முஹமது சலல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் தோழர்கள் குடும்பத்தினர்கள் இறுதி மூச்சு வரைக்கும் ரசூலுல்லாஹ் உடைய சுனத்தான வாழ்க்கை நெருகளை பேணிகளுடன் எழுத்து நடக்கூடிய உண்மையான முன்மினர்கள் முஸ்லிமானவர்கள் அனைவரின் பேரிலும் அல்லாஹ் சலாத்தும் சலாமும் சொல்வானா அல்லாஹுடைய வீட்டில் ஆட்டிகாப்புடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் அன்பு நல்லார்களே மனிதனுடைய வெற்றியும் தோல்வியும் அல்லாஸ் மகன் ஏவல் விளக்கல்களிலே உள்ளடக்கி வைத்திருக்கின்றான் ஏவல்களை எடுத்து நடக்கும் பொழுது நன்மாராயம் விளக்கல்களின் பக்கம் போகும் பொழுது எச்சரிக்கை நன்மாராயங்களை உள்ளத்திலே நிறுத்தி எச்சரிக்கைகளின் மீது பயந்து நாள மறுமையில கேவலம் அடையாது சோனப்பதிகளை சிறதாக ஆக்கி கொள்ளுமாறு முதலில் எனக்கும் பிறகுங்களுக்கும் தகவாவை கொண்டு வசியத் உபதேசம் செய்து கொள்கின்றேன் உலகம் கூறவும் பல பிரச்சனைகள் நிகழ்வுகள் சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இவைகளில் மோமின்கள் எந்த அளவுக்கு விழிப்புணர்வு உள்ளவர்களாக இருப்பார்கள் முஸ்லிம்கள் அவர்களும் எவ்வளவுக்கு விழிப்புணர்வு உள்ளவர்களாக இருப்பார்கள் மோமீன்கள் எனும் பொழுது முற்றிலும் அல்லாவுக்கு வழிபடக்கூடியவர்கள் முஸ்லீம்கள் என்கிறவர் அவரிடத்தில் சில தன்மைகள் இருக்கும் என்றாலும் ஈமான் நுழைந்து மாட்டாது எனவே அல்லாஹுபஹஹுவத்தாலா எங்களுக்கு ஈமானையும் இஸ்லாத்தையும் இரண்டையும் நசீபாக்க வேண்டும் முஸ்லிம்களுடைய கண்ணோட்டம் ஒரு விதமாக இருக்கும் மோமீன்களுடைய பார்வை இன்னொரு விதமாக இருக்கும் உலகத்தில் நடக்கக்கூடிய விடயங்கள் எதனை வைத்து நிகழ்கின்றது எதனை வைத்து இவைகள் உருப்பெறுகின்றது என்பதனை மூமின்கள் ஒரு விதமான கண்ணோட்டத்திலே பார்ப்பார்கள் முஸ்லிம்கள் இன்னும் ஒரு விதமான கண்ணோட்டத்திலே பார்ப்பார்கள் எனவே மூமினாக இருக்கக்கூடியவர் கண்டிப்பாக முஸ்லிமாக இருப்பார் ஆனால் முஸ்லிமாக இருக்கக்கூடியவர் கண்டிப்பாக மூமினாக இருப்பார் என்கிறது சொல்ல முடியாது அவரிடத்தில் ஈமானுடைய ஆமால்கள் இருக்கும் என்றாலும் கூட உள்ளத்தில் இருக்கின்றதா இல்லையாங்கிறதை அல்ல ஒருவன் தான் அறிவான் ஏன் காப்பீர்களிடத்திலையும் எங்களை விடவும் நல்ல அமல்கள் இருக்கின்றது நல்ல செயல்பாடுகள் இருக்கின்றது பக்தியில் அவர்களும் நிரம்பியவர்களாக இருப்பார்கள் கொலை செய்ய மாட்டார்கள் பொய் சொல்ல மாட்டார்கள் களவெடுக்க மாட்டார்கள் தினா மாட்டார்கள் அவர்களும் பக்திமான்கள் தான் நம்மள முஸ்லீம்கள் இருப்பார்கள் என்றாலும் அவர்களும் ஈமானோடு இருக்கின்றார்களா என்ற ஒரு சந்தேகம் இருக்கின்றது இந்த அடிப்படையில் கடியமான சகோதரர்களே அல்லாஹு புனிதமிக்க இந்த குரானை தன்னுடைய புறத்தில் இருந்து மனிதனுக்கு தந்து வாழ்க்கை குரானின் பிரகாரம் அமைத்துக் கொள்ளுங்கள் என்ற அடிப்படையிலே நான் சொத்துபாவின் ஆரம்பத்தில் போதிய ஆயத்தில் இதனுடைய விளக்கம் யாருக்கும் தெரியாது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் தான் தெரியும் என்று சொல்வார்கள் மிகவும் தேர்ச்சி பெற்றவர்கள் கூட இது அல்லாவுடைய புறத்திலிருந்து வந்தது என்று மௌனம் சாதித்து விடுவார்கள் அதனுடைய கருத்தை அல்லாஹ் கேவிட்டு விடுவார்கள் அசீஸ் இல் அலீம் இந்த கிசாப் அல்லா யாவற்றை அவன் அலீம் அனைத்தையும் அறிந்தவனுடைய புறத்திலிருந்து உங்களுக்கு தரப்பட்டிருக்கு அவனை நீங்கள் விளங்க வேண்டும் அவன் பாவங்களை மன்னிக்க கூடியவன் மேலும் அற்படையும் புரியக்கூடியவன் இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் எதற்கும் தயங்காதீர்கள் நீங்கள் பாவம் செய்தாலும் ஈமானோடு வருவீர்களா நான் காபிலு தௌ நான் பாவங்களை மன்னிக்கின்றேன் சௌபாவை கபூல் செய்கின்றேன் பாவம் செய்தும் சௌபா செய்யாமல் என்னிடத்தில் வருவீர்களா நான் கடுமையான வேதனை செய்யக்கூடியவன் என்றும் அழைக்கல்லேயுனா அஸ்லமு இஸ்லாமுடைய என்று சொல்லாமல் ஏன் அழைக்கின்றான் என்பவன் பாவியாக இருக்கலாம் என்றாலும் அவனுடைய உள்ளத்தில் ஈமான் வெளிச்சம் இருக்கிறது அவனுக்கு சௌபா இருக்கின்றது தூபுலல்லாம் அல்லாயிடத்தில் களப்பற்ற சௌபாவை செய்யுங்கள் போலி சௌபா செய்யாதீர்கள் என்று நாம் எல்லாம் போலி சோபா செய்துவிட்டு மீண்டும் பழைய பாவத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் வெறுமனை அமல்கள் ஒரு மனிதனுக்கு அதிகமாகிறது அவன் அடையாளம் இல்ல வெறுமனை ஒரு மனிதனுக்கு அமல்கள் அதிகமாகிறது அவன் அல்லாவுடைய வழி நேசன் என்கிறதுக்குரிய அடையாளம் இல்லை அமல்கள் தாராளமாக செய்யலாம் என்றாலும் பாவத்தை விற்றும் விலகி தன்னை பருசுப்படுத்தி கல்வியை ஒளிமயமாக்கிக் கொள்றவர்தான் உண்மையான மூமினாக இருக்கின்றான் கல்வியை ஒளிமயமாக்கிக் கொள்ள விரும்புபவர்களே உங்களுடைய ரப்பொண்டிருக்கிறான் உங்களுடைய போதுமானவனாக இருக்கிறான் பாவங்களை மன்னிக்க அங்கே ரப்பை தவிர வேற யாரிடத்தில் நீங்க பாவம் மன்னிப்ப தேட போறீங்க அவனை தவிர வேறு யாரும் உங்களுக்கு இருக்கிறார்களா என்று அல்லாவே கொரான் எங்களை சேர்க்கின்றான் அடியார்களே நோம்பு நோட்டு தந்தேன் அதற்குரிய கடமையை நிறைவேற்றியவர்களே உங்களுடைய பாவத்தை மன்னிக்க தயாராக இருக்கின்றேன் ஆனால் நோம்புடைய கடமையை நான் நிறைவேற்றினா ஒவ்வொருவரும் உள்ளத்துல சிந்தனை செய்து பார்க்கும் தருணம் இது கொரான் ஹக்கை நான் கொடுத்தேனா ஒவ்வொருவரும் உள்ளத்தில சிந்தனை செய்து பார்க்க கூடிய சந்தர்ப்பம் இது அதற்கு நான் தகுதியாக இருக்கின்றேனா இந்த நோம்பு மனத்துல இவனுடைய சாப்பாடு குடிப்பானம் மனோ இச்சைகள் ஆசாபாசங்கள் அனைத்தையும் தடுத்து வைத்திருந்தேன் ஒரு கணம் உள்ளம் நாடியது ஏனே நாட்களில் தடுத்து வைத்திருந்தேன் இவனுடைய விடயத்தில் என்னுடைய தபுல் செய்மான சினிமாக்களையும் பார்த்துக் கொண்டிருந்தவர்களே அவர்களுக்கு இந்த நேரமும் ஆசை வந்தது ஒரு கணம் அந்த டிராமாவை பார்த்து விடுவோமே என்ன நடந்ததோ தெரியல அந்த சினிமாவை விட்டு விடுறது ரொம்ப சிரமமா இருக்குது ஒரு மாதம் விடுமுறை கொடுக்கப்பட்டிருக்கின்றது கொஞ்சம் பார்த்து விடலாமா எண்ணம் தோன்றுகிறது நோம்பு சொல்றது பார்க்க கூடாது இனி மனது அவனுடைய இச்சைகளை நான் தடுத்து வைத்திருந்தேன் பெண்கள் கூட தன்னுடைய சாட்டலைட் டிவிய மற்றும் கொண்டாட காட்சிகளுடைய அந்த கருவிகளை திருப்பி வைத்திருக்கின்றார்கள் அதற்கு பர்தா போட்டு இருக்கிறார்கள் திரை போட்டு இருக்கின்றார்கள் இப்போழுது இதுவரைக்கும் நேக்கடாக இருந்து ஈமானை பரிட்சை கொண்டிருந்தது திரை போட்டு இருக்கேன் அடியாலே மவுத் வரைக்கும் திரையை போடு மவுத் வரைக்கும் திரையை போடு மவுத் வரைக்கும் உன்னுடைய பார்வையை பாதிகாரி அப்படி நீ என்னிடத்தில் வருவாயா நான் gxfirudum உன்னுடைய பாவத்தை மன்னிப்பேன் வகாபில்சௌ உன்னுடைய தௌபாவை செய்வேன். இல்லையா நான் உன்ன தண்டிப்பேன். நீ மன்னி போடுல்லவிதமான அருளை கொண்டும் உன்னை இந்த அடைகளை பறிக்கிறதுக்கு காப்பீர்கள் முயன்றார்கள் இந்த அருடையாக்குறதுக்கு அல்லா அடுத்த ஆயத்திலே பொறுப்பிடுகின்றான் அல்லா சுபாவுடைய அத்தாட்சிகள் விடயத்தில் விடயத்தில் கோபம் கொள்வார்கள் அதனை அணைத்து விட வேண்டும் அதனை நாசமாக்கி விட வேண்டும் அதனை தலை தூக்க விட கூடாது என்றெல்லாம் எத்தனை அவர்கள் இந்த ஊர்கள நகரங்கள்ல சுற்றி திரிவார்கள் அவர்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் அவருடைய அழகு கூட உங்களை புதினத்தில் ஆழ்த்திவிடும் அவருடைய சொத்து செல்வங்கள் துனியாவுக்கு என்னை சேர்ந்ததில்லை நான் துனியாவுக்குரியவனும் இல்ல என்று அருமை நாயகி வசல்லம் துனியாவுக்கு தன்னோட இருக்கும் தொடர்பை விளங்குப்படுத்தினார்கள் அந்த ஹசரத் பார்த்து சொல்கின்றான் என்றால் எங்களுக்கு படிப்பணையாக சொல்கின்றான் இவர்கள் எப்பவும் விடத்தில் விவாதித்துக் கொண்டே இருப்பார்கள் அன்று தொட்டு இன்று வரைக்கும் இஸ்லாத்தினுடைய எந்த ஒரு சின்னத்தையும் தலை தூக்க விடமாட்டார்கள் அவர்களுடைய விடயத்தில் அல்லாஹ் போதுமானவன் இந்த சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய ஊடகங்கள் ஊடாகவும் நீங்கள் என்ன சொல்கின்றது என்பதனை சிந்தனை செய்து அதனுடைய ஆலோசனை செய்து விஷயங்களை வெளியாக்க வேண்டுமே தவிர இந்த பெரும்பான்மை சமுதாயத்தினரை கோபத்தில் உள்ளாக்க கூடாது நீங்கள் ஈமான் உடையவர்களாக எப்படி மிகைக்க வைக்க வேண்டும் எங்களுக்கு தெரியும் ஆனால் நீங்களே பொறுமையாயிருக்கிஷங்களுடைய என்று சொன்ன முடியாதா அதனை மூலமாக தட்டிவிட முடியாதா முஸ்லிம்களை மட்டும் பாதுகாக்க முடியாதா அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அனுமதி கொடுங்க நாங்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆரம்ப காலத்தில் அவர்களும்ஸ்லிம்களுடைய வாயை அடைக்க வேண்டும் அவர்களை நம்முடைய பாதங்களுக்கு கீழால் வைக்க வேண்டும் என்றெல்லாம் பல முயற்சிகளை செஞ்சு கொண்டு இருந்தார்கள் மட்டுமல்ல அவர்கள் அவர்களை கொலை செய்ய வேண்டும் யார் மார்க்கத்துக்காக இஸ்லாத்துக்காக குரல் கொடுக்கின்றார்களோ அவர்களை இந்த காப்பீர்கள் சிறையில் அடைப்பார்கள் கொலை செய்வார்கள் என்ற விடயத்தையும் அல்லாஹ் இந்த சூரா இவர்கள் அழிக்க வேண்டும் என்பதற்காக பாத்திலை மேற்கொண்டார்கள் பாத்திலை கொண்டு அவர்கள் வாதித்தார்கள் இன்றைக்கும் அந்த வாதாடங்கள் வாதாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது வாதிடும் பொழுது எந்த முறையில் வாதிட வேண்டும் என்ற அறிவில் குரல் கொடுக்க கூடாது என்கிறத நான் சொல்லல ஏண்ட அல்லா குரான் சொல்கின்றான் இந்த அடிப்படையில் அல்லாஹ் சொல்கிறான் இவர்கள் திருந்தவில்லையா தொடர்ந்து முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்து கொண்டே இருக்கின்றார்களா தூம் அவர்களை நான் பிடிப்பேன் ஏற்கனவே முன்னேற உள்ளவர்களை பிடித்து இருக்கின்றேன் என்னுடைய பிடி எப்படி இருந்தது அல்லாவே ஆச்சரியத்துல சொல்றாள் அல்லாவே போல எல்லா விதமான வல்லமை உடையவனும் யார் இருந்தான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட உடல் ஆரோக்கியம் எவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது நானூறு வருடங்கள் இந்த பூமியில வாழ்ந்தான் அல்லா பில் பூமியில உயர்ந்திருந்தான் என்று அல்லா சுபான் சொல்லிவிட்டான் அவன்லின் அறிய மாட்டேன் நான் மட்டும் தான் உங்களுடைய தெய்வம் இந்த ஆறுகள் எல்லாம் எனக்கு கீழாகத்தான் ஓடுகின்றது ஒரு தண்ணி சொட்டு கூட தர மாட்டேன் என்றாவுனையும் நான் அழிக்க இல்லையா அவர்கள் சவரோடு வந்தார்கள் நீதமாக வந்தால் நாங்களும் அவர்களுக்கு இந்த துனியாவுல கொஞ்சம் தண்ணி சொட்ட கொடுப்போம் இந்த துனியாவுல அவர்களுக்கு முகடுகளை கூட தங்கமாக்கி கொடுப்போம் எந்த பிரச்சனையும் அவர்கள் இரவுகள் எட்டு பகல்கள் டைய வேதனை அவர்களுக்கு தொடராக வந்து கொண்டே இருந்தது இதனால் எச்சரிக்கையாக இருங்கள் நீங்கள் அவர்களுடைய விடத்துல வாதிடக் கூடாது என்ற விடயத்தை அல்லா சொல்றதோடு நீங்களும் தரமாக தான் எந்த கருத்தையும் வெளியாக்க வேண்டும் அவ்வாறு இல்லாம ஈமானை உள்ளத்துல சுமக்காம பாவங்களை செய்துவிட்டு அல்லாவுக்கு மாறு செய்துவிட்டு சமூகத்துல குரல் கொடுக்கிறோம் என்று நீங்கள் சூளுரைப்பீர்கள் என்றால் நிச்சயமா முஸ்லீம்களை நாசப்படுத்தி விடுவீர்கள் வீணாக்கி விடுவீர்கள் அல்லா சுழித்துவிட்டு சொல்கின்றான் என்னுடைய வார்த்தை என்னுடைய கட்டளை காபிர்களுக்கு இப்படித்தான் ஆகிவிட்டது அவர்கள் நரகவாதிகள் அந்த அடிப்படையில் கடிவானவர்களே நாம் ஒரு லட்சியத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள் எங்களுக்கு ஒரு முடிவு என்று அந்த முடிவு அல்லாஹுடைய சந்தோஷம் அந்த முடிவு உயர்தரமான சொர்க்கம் இதனால் அடுத்த ஆயத்துல அல்லா சுபன் சொல்கிறான் அல்லூமன் அல்லாஹ் சுபஹன் அரசை சுமந்து கொண்டு சில மலாய்க்கா மார்கள் இருக்கின்றார்கள் மேலும் அந்த அரசுக்கு சூழால சிலர்கள் இருக்கிறார்கள் அல்லாவுடைய அரசு ஜன்னத்துள் சிறுதே முகடு அது மலக்குள் இவர்களை போல பொறுமதியானவர்கள் யார் இருக்கிறார்கள் அவர்கள் ஜனாதிபதியுடைய மாளிகைய சுமந்து கொண்டு இருக்கல அவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய மல்டி மில்லியனர்களுடைய சொத்துகளை சுமந்தவர்கள் இல்ல அனைத்து மில் ஊக்கக்கூடியவன் அனைத்து மில் சாப்பாடு கொடுக்க கூடியவன் அல்லா சுபன் கூடிய மலாய்க்கு யாருக்கு துவா செய்கிறார்கள் யாரெல்லாம் பாவங்களுக்கு சௌபா செய்கின்றார்களோ அவர்களுக்கு துவா செய்கின்றார்கள் அரசை சுமந்து கொண்டு இன்றைக்கு ஒரு தடையை சுமந்து கொண்டு ரீ மறந்துட்டோமே வெறுமனே ஒரு படிப்பை சுமந்து கொண்டு ரவுடைய சிந்தனை மறந்துட்டாயே வெறுமனே உன்னுடைய சில நோட்டுகளுக்கு அதிகாரம் அவர்களும் ரபுடைய தஸ்மீஹை செய்வதோடு அவனை கொண்டு பரிபூர்ணமான ஈமான் கொண்டிருக்கின்றார்கள் நீங்க சிந்த உங்களுக்கு ரப்படைய பொக்கிசங்களை சுமக்க தகுதி இருக்கின்றதா உங்களுக்கு விவாதிக்க முடியுமா உங்களுக்கு பொறுமை கொள்ள முடியுமா இல்ல நீங்க அப்படியே மட்டுந்து போக போறீங்களா நீங்கள் அழிந்து போக போறீங்களா நம்மிடத்திலே கேட்டுக் கொண்டிருக்கின்றது நமக்கு விளக்கம் சொல்லிக் கொண்டிருக்கின்றது வயசது அதினு மேலும் அந்த அமர் அரசை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய மலாய்க்காம ஈமான் கொண்டு சௌபா செய்யக்கூடியவர்களுக்கு நல்லும் சொக்கத்துல ஆறு எடுத்து ஓடக்கூடிய அந்த அருவிகள்ல அவர்களுக்கு நீ நீர் அழந்து கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு சொர்க்கத்துக்கு நுழைவிக்கும் அந்த தருணத்தையும் நீ ஏற்படுத்த கொடுக்கிறதோட அந்த சுவர்க்கத்தில் அவர்களை உள்வாங்கொள்ள வேண்டும் ஆறு எடுத்து ஓடுகின்றது நீர் எல்லாம் இன்பமாகிவிட்டது மதுரமாகிவிட்டது என்னுடைய அழகுல எந்த குறையும் இல்லை அழகு அதிகமாகிவிட்டது நோன்பு நோற்று பரிசு அடைந்து சௌபா செய்து உன்னை மகிழ்ச்சி அந்த அடியார்களை என்னிடத்துல அவசரமா அனுப்பு அனுப்பு சொக்கம் ஆசிக்குது ஊரின் பெண்களும் ஆசிக்கின்றார்கள் நோம்பின் ஊடாக நிறைவேற்றப்பட்டிருக்க எதிர்பார்க்கிறார்கள் இவர்களை நீ எப்பொழுது எங்களுக்கு தருவாய் எல்லா இன்பங்கள் இருந்தாலும் எங்களின் குளிர்ச்சி பெற வேண்டும் என்று அவர்கள் ஆசிக்கின்றார்கள் அல்லாவும் இந்த பரிசு அடைந்த அடியார்களை எப்படி ஆசிப்பான் அவருடைய முடிஞ்சதும் பொருட்டுனியாவுக்கு அனுப்பி வைத்தேன் நீ சில கட்டங்கள் நல்ல தன்மையை இழந்தாய் மாதடைந்து விட்டாய் மாத்தற்ற ஆத்மாவே சௌபா செய்து பரிசுத்தம் அடைந்தாய் நீ திரும்பிவா என்னிடத்தில் இவர்களை மட்டுமல்ல இவர்களுடைய மூதாதையர்கள் தாய் தந்தையர்கள் இவர்களுடைய அவர்கள் அனைவரையும் அனுப்பிவை அனுப்பிவைத்வாஜியின் மனைவார்களையும் அனுப்பி விசேடமாக என்னிடத்தில் நுழைவிக்குமாறு மலாய்க்கா மார்கள் இந்த நோம்பு நோட்ட நல்லடியார்களுக்காக வேண்டி ஆசிக்கின்றார்கள் மேலும் துவா செய்கிறார்கள் மீண்டும் பாவம் செய்யக்கூடாது ஒவ்வொரு சௌபா எனவே சௌபா செய்து விட்டு பரிசுத்தும் அடைந்த இவர்களுக்கு நீ மறுவாலும் பாவத்தை காட்டக்கூடாது பாவத்துல இன்பத்தை உண்டாக்க கூடாது அவர்கள் பாவத்துல காணும் நீ ஹலாலிலேயே காட்டணும் மார்கள் எங்களுக்காக வேண்டி துவா செய்கின்றார்கள் யாரை நீ பாவங்கள் பாதுகாத்தாயோ அவர்களுக்கு தான் அந்த தியாமத்து நாளன்று உன்னுடைய ரஹிமத் இருக்கின்றது பத்தை கழிச்சிட்டோம் மதுசிரத்தையும் கழிச்சு இப்ப இதுக்கும் மின்தார்ல இருக்கிறோம் அதாவது இறுதியான கட்டம் கூலி கொடுக்கப்படக்கூடிய நேரம் அதற்கு தகுதியானவர்களா இல்ல ஏனைய நோம்புகளை போல இதுவும் எங்களை ஏமாத்திட்டு போயிட்டதா அது எங்களுடைய வீட்டு வாசலுக்கு எங்களிடத்துல சந்தோஷமாகத்தான் வந்தது எந்த அளவுக்கு அதனை நாங்க வரவேற்று கண்ணிய படித்தனோமோ அதனுடைய தன்மையை தான் அது காட்டி விட்டு போகும் எல்லாவிடத்துல நமக்காக வேண்டி அது வாதிடக்கூடிய ஒரு நிலைமையில தான் விடை கொடுத்து அனுப்ப வேண்டுமே தவிர அன்னை வீணாக்கி விட்ட இவனையும் அறிவு இருக்குது கொடுக்கப்பட்டவர்கள் என்று நினைக்கின்றோம் இடை காப்பிரும் கொடுக்கப்பட்டுத்தான் இருக்கிறார்கள் அவர்களும் அனுபவித்து கொண்டு தான் இருக்கிறார்கள் பாவிகளுக்கும் தினா சென்றவனுக்கும் அல்லா தூய்மையான தினாவுடைய சிந்தனையே இல்லாதவரை விட உங்களுக்கு இன்னும் ரஹ்மத் என்ன என்று கூட தெரியலையே நீங்க பெற்றுக்கொள்றது அவனுடைய சௌபா உங்களுக்கு கபூர் ஆகிறது முன்னா பாளை விட்டும் அமைதி பெற்ற ஆத்மாவே மாசற்ற ஆத்மாவே என்று அழைப்பது தான் வெற்றி துனியாவுல மண்ணில் தோய்ந்து கிடக்கலாம் அது தோல்வி அல்ல அது தோல்வி அல்ல மார்க்கம் இல்லாமல் பாவத்தில் கொஞ்சம் என்று சொல்லி அவகாசத்தை ஒரு பரிசீலனைக்காக வேண்டி இந்த அடிப்படையில் எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை எடுத்துக்கொண்ட இன்னொரு விடயம் தான் எங்களுடைய இந்த அனைத்தையும் தட்டுவதற்கும் எங்களுடைய சின்னங்களை அளிப்பதற்கும் இன்றைக்கு அறிவில்லாத கல்லையும் உள்ள அவர்கள் சொல்லுவதற்கு பதில் கொடுக்கிறவர்கள் அறிவியினர்கள் பொறுமையை கொண்டு பதிலை கொடுப்போம் எங்களுடைய செயல்பாடுகளை கொண்டு நாடுவோம் அல்லாஹ் உதவியை அருமை நாயன் பலமிக்கவர்கள் அவர்களை அனுப்பி நாம் விண்வெளி பயணத்திலே என்ற அளவுக்கு பலமான பெரும் ஹசரத் என்றாலும் கூட அவர்கள் பழி வாங்கவும் இல்லை என்ன உரைத்தார்கள் அவகாசம் கொடுக்கட்டும் காட்டினார்கள் தன்னுடைய அஹ்லாக்கை முன்வைத்தார்கள் தன்னுடைய குடும்பத்துக்குள்ள இருந்து ரசுல்லாவுக்கு சூழ்ச்சி செய்யலையா அபுல் அஹப் தன்னுடைய வாப்பாவின் சகோதரர் தன்னுடைய சாட்சா அவர் கூட ஹசரத் மார்க்கத்துடைய விடயங்கள்ல ஈடுபட்டு அதை பற்றி பேசும் பொழுது நாள் வரைக்கும் உருவாக்கும் பலமானது அது நாசமாக நீயே ஒரு படிப்பினைக்காக வேண்டிய நடந்தார்கள் குரல் கொடுத்தார்கள் எப்படி அவர்களுக்கு தீர்வு வந்தது என்ற முறையை தான் எதிர்பார்க்க வேண்டும் அத்துடனையே நாங்கள் கோலைகளும் அல்ல நாங்கள் கோலைகள் அல்ல எப்பவும் ஈமோடு என்றால் சகோதரர்களே தைரியத்தாளிகள் ஈமான் இல்லாமல் எல்லா விதமான பலங்களையும் சேர்த்திருக்கின்றோம் எங்கட பொடியை பார்த்தாலே பயமா இருக்குது செலவுங்களுக்கு அந்த அளவுக்கு பில்ட் பண்ணி கிழங்கு கிழங்கு மாதிரி இருக்குது ஆனாலும் ஈமான் பாவம் செய்யறான் ஒரு சின்ன பொடி என்றால அடிப்படக்கூடிய நிலைமைகளை இதெல்லாம் எதன் காரணம் சகோதர்களே அன்று சாப்பிட இல்லாமல் இருந்தார்கள் அன்று வெர்மனை கம்பு பிச்சிகளை போல இருந்தார்கள் என்றாலும் அல்லா சுபானு தாலா பெரும் படைகளை விரண்டோட செய்தான் அந்த ஈமானுடைய வலு இந்த காலத்தில் இளங்காக பெற்றுக் கொள்ள இயலும் ஆரம்ப காலத்தில் பெற்றுக்கொள்வது கஷ்டம் காரணம் ரசூல்லா இருந்த காலத்தில் பெற்றுக்கொள்வது கஷ்டம் ஏன் அந்த காலத்துல நீங்க வழிபட வந்து அல்ல நாசமா கட்டளைக்கு நீங்கள் அடிப்படையவில்லை என்றால் நீங்கள் என்றால் அல்லாஹ் சொல்லக்கூடிய நிலைமையில இஸ்லாத்தினுடைய சங்கராஜம் ஒழிக்க வேண்டும் என்பதற்காக நீங்க முயற்சிகளை மேற்கொள்ளலண்டா உங்களுக்கு என்னுடைய வேதனை வரும் வேதனைகளை கொடுத்து அல்லா சுபால படிப்பினைகளை காட்டியிருக்கின்றான் அன்று உதவிகள் மிகவும் தாமதித்துத்தான் வந்தது எல்லா நிலைமைகளும் முடிந்ததன் பின்னால இப்ப உயிர் போகும் என்றிருக்கக்கூடிய நேரத்தில் தான் சாப்பாடு இப்ப உயிர் போகும் என்றிருக்கக்கூடிய நேரத்தில் தான் தண்ணி ஆனா இங்க எல்லா அராசை செய்தாலும் தாராளமாக தன்னித்தாரே தாராளணமாக அல்லா இடத்துல உறுதியானது யாரும் ஏதும் இஸ்லாத்தை பற்றி கேட்டாலும் சீரான விளக்கம் சொல்ல முடியாது காரணம் என்ன பாவம் தான் காரணம் சொன்னார்கள் அதுல தலிதான் உரைக்க முடியாமல் போயிடும் இதை தான் பலத்தை எடுத்து வைத்தாலும் அவர்களுடைய மேலும் அவர்கள் என்ன பாவம் செய்த அறிவ தொலை மாட்ட எனவே சகோதரே என்னை மகளையும் அழிக்கக்கூடிய பகைவர்கள் தான் எங்களுடைய நஷ்சும் அதனால தான் நானும் நீங்களும் பாவம் செய்கிறோம் சௌபா யாருக்கு தெரிந்து தெரிந்து செய்யக்கூடியவனுக்கு இல்ல للذين يعملون السوء بجهالة وفقاة செய்ய ஏமாற்ற என்றாலும் என்னுடைய இரக்கத்தை விட்டும் நீ நம்பிக்கை இழக்க கூடாது என்ற நன்மாராயத்தையும் என்றாலும் அமால்களில் ஈடுபட்டுக் கொண்டு அதிகமான நேரத்தை கழித்தால் எதில நேரம் அதிகம் கழிக்கப்படுகின்றதோ அதுல உயிர் கைப்பற்றப்படும் அந்த அடிப்படையில் நாங்கள் சொருக்கத்துக்கு போய்விடுவோம் என்கிறதை மறந்துவிடக் கூடாது அத்துடன் எங்களுடைய ஏற்றுக்கொதுக்கு அல்லா சுபான் சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றான் இந்த ரமலான் முடிந்ததோடு ஆறு நோம்புகள் வருகின்றது மாறிடும் என்று சொன்னதோடுங்களுடைய தான தர்மங்கள் இதனையும் நாங்கள் வாரி வழங்க வேண்டும் இன்றைக்கு அதிகமாக ஜக்காத்துக்கு பத்துவா தேடி கொண்டிருக்கக்கூடிய சமுதாயத்தை தான் பார்க்கிறோம் அந்த இருபது பவுண்ட் ம் இருந்த மேல்ிச்சி இந்த விஷயத்தை இடம் இல்லை உதாரணத்துக்கு பத்தர பவுன் அதற்கு மேல்மிச்சமாக இருந்த பாவிக்கக்கூடிய தங்கத்துக்கு போகத்துக்கும் சமுதாயத்தை அடுத்த வருஷம் தேவல என்று சொல்றாரு அப்படி ஒரு சட்டம் இருக்குது தான் உதாரணத்துக்கு ஒரு 20 மில்லியன் இருக்கு அவர்களுக்கு ஐம்பது ஆயிரம் ரூபாய் ஜக்காத் கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் நூத்துக்கு ரெண்டு ஐம்பது வீதம் ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு வருடம் கொடுத்துட்டாருமானது எழுபது என்று கூடிக்கொண்டு இருக்குதுண்டா மீண்டும் அந்த ஐம்பதுல இருந்து நீ எழுபதுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமரும் இந்த இருபதுக்கும் ஒரு வருடம் பூர்த்தியாகும் பொருட்டு எனவே ஜக்காத்துடைய ஏராளமான நுணுக்கங்கள் இருக்கின்றது இவைகளை உளமாக்கலை அணுகி செய்துவிடுங்கள் சமூகத்தை பாதுகாக்கிறதுக்குத்தான் அல்லாஹ் சுபஹனு இவைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான் யாரிடத்துல எப்படி யாருக்கு போக வேண்டும் என்பதனை சிந்தனை செய்து அதனை பகிர்ந்து விடுங்கள் அதோடு முக்கியமான ஒரு விடயம் பள்ளியில ஊழியர்கள் இருக்கின்றார்கள் பத்துக்கும் அதிகமானவர்கள் வருஷம் பூராவும் தொண்டு செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த லைன் கவனிக்கப்பட்டது மிகவும் குறைவு அவர்கள் வருடத்துக்கு ஒரு முறை தான் எல்லாருக்குமாக வேண்டி மெம்பர்ஸ்க்கு உடுப்பு வாங்குவாங்க அவங்களை எதிர்பார்த்திருக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க இந்த அடிப்படையில் அவருடைய விடயங்களை மிகவும் கவனியுங்க உங்களுடைய வாழ்க்கையில அல்லா சுபன் செய்வான் கலா கதிரை மாற்றுவான் மேலும் எங்களுக்கு ஒரு பலத்தை தாராள இஸ்லாம் சொல்ல சொல்லி வாங்க முடிக்கின்றால் எழுத மாட்டான் அந்த எழுத வேண்டாம் என்று தடை விதிக்கப்பட்டிருக்கிறது நான் தினா செய்யணும் உள்ளது உள்ளத்துல ஆசை வருது ஆனா செய்யல பாவம் எழுதப்பட மாட்டாது ஆனா ஒருத்தன் இவற்ற இருந்து எனக்கு எவ்வளவு கிடைக்குமா என்று சொல்லி எதிர்பார்த்தா அதை பாவமாக எழுதப்படும் இதை மாலிக் ரஹத்துல்லா அழகை சொல்றாங்க அதனால அல்லா சுபஹனு நம் அனைவரையும் அந்த எதிர்பார்க்கக்கூடிய தன்மைகள் அற்ற கண்ணியமானவர்களாக வாழ வைப்பானாக அவனுடைய மறைமுகமான உதவிகளை நமக்கு தருவானாக அது ஆயிஷா அலி சலா அவர்களுக்கு ரசூல்லா சொன்னதை போல ஆயிஷா யாரும் உட்கு கேட்காமல் தந்தால் எடுத்துக்கொள் விசாரித்து தந்தால் எடுக்காதே கேட்காமல் தாரது அல்லாவுடைய புறத்துல விசாரித்து தாரது அது அல்லாவுடைய புறத்துல இருந்து என்றதன் படிக்க அல்லாஹ் சுபஹனு நம்மள உயர்ந்தவர்கள் துரியாவுடைய லைனில் வசதி குறைந்தவர்கள் எல்லோரையும் கண்ணியமாக வாழ பாவங்களை நன்மைகளாக மாற்றி அரண் எல்லா நிலைமைகளிலும் நாம் முன்னின் பக்கம் தேவை கண்டவர்களாக இருக்கின்றோம் யாரா நம்பு நோட்டிருக்கின்றோம் நோம்பு என்னுடைய இறுதி கட்டத்தில் இருக்கின்றோம் எங்களுக்கு களப்பற்ற சௌபாவை நசிம்பாக்கிடுவாயாக ஐமானுடைய வலுவை ஊட்டி காப்பிர்களை பாதங்கள் நடுங்க செய்வாயாக அவருடைய சூழ்ச்சியலை தடுப்பூடியாக்குவாயாக யாரா அவர்களும் எங்களுடைய சகோதரர்கள் அவர்களோடு அகலாப்போடு நடந்து கொள்ளக்கூடிய தன்மையும் தந்திடுவாயாக இறுதியிலே அவர்கள் வழிபடாத புறத்தில் அவனுடைய ரோஷத்தை அவர்கள் மீது காட்டி அருள்வாயாக எங்களுடைய பாவங்களின் நன்மைகளாக மாற்றுவாயாக கபூல் செய்வாயாக வாக இருந்தவனா அணிலே